தலைப்பு பதினெட்டு அரசனை வணங்கி அமைச்சர்கள் கூறம் இந்த பிரகாரம் பரிதபித்து வருந்துகின்ற மனு அருகிலிருந்த அமைச்சர்கள் நோக்கி கைகுவித்து தொழுது நின்று ஓ மனு நீதி மகாராஜனே விதிவசத்தாலே வலிய வந்து மடிந்த இளங்கன்றை நீர் துன்பப்படுவது உயிரிலிடத்து உமக்குள்ள காருயத்திற்கு இயல்பே என்று எண்ணி இதுவரையும் எதிரொன்றும் சொல்லாது சும்மாயிருந்தோம் இனி காரியக்கெடுதியில் வாய்மூடி கொண்டிருப்பது மந்திரிகளுக்கு அழகல்ல என்றபடியால் நாங்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டருள வேண்டும் உமது புத்திரன் ஜீவகாருண்யமே தேகமாக கொண்டவன் தான் பூமி அதிராது எந்த ஜந்துக்கள் எதிர்வந்து அகப்பட்டு கொள்ளுமோ என்று கீழ்நோக்கி அஞ்சி அஞ்சி மெல்லென போது வேறொரு அதிர்ச்சியினால் நடுங்கி சிற்றெரும்புகள் விரைவாக ஊர்ந்து போகின்றதை பார்த்து திடுக்கிட்டு ஓஹோ என்ன பாவம் இந்த உயிர்களுக்கு நடுக்கம் உண்டாக நடந்தோமே என்று எண்ணி முகம் சோர்ந்து பிறமை கொண்டு நிற்க நாங்கள் அநேக முறை பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட கிருபையுள்ளவன் இந்த கன்றை அஜாக்கிரதையினால் கொன்றானென்று எண்ணுவதற்கு இடமில்லை அன்றியும் அவருடன் சூழ்ந்து போன பிராமணர் முதலானோர்களுக்கும் தேரை சூழ்ந்து எங்களுக்கும் தேர்க்கு முன் நடந்த ஜனங்களுக்கும் தெருவில் நின்று பார்த்திருந்த பிரஜைகளுக்கும் லேசமும் தெரியாதபடி அக்கன்று மாயமாக குதித்து வந்து மடிந்தது அன்றியும் தேர்க்கு முன்னே யானை குதிரை வீரர் முதலானோர் அணி அணியாக யூகம் வகுத்தது போல நெருங்கி போக விருது பிடிப்போர் எச்சரிக்கை சொல்வோர் கட்டியங்கூறுவோர் பட்டாங்கு படிப்போர் சோர்வு பார்ப்போர் ஆள் விளக்குவோர் முதலானவர்கள் நடக்க இத்தனை பேரையும் கடந்து இத்தேற்கு சமீபத்தில் சிங்கக்கூட்டியாயிருந்தாலும் வரமாட்டாது இதுவோ கோல் பிடித்தவனை கண்டால் கூப்பிடும் தூரம் ஓடுகின்ற இயல்புடைய இளங்கன்று இந்த கன்று அந்த காவலையெல்லாம் கடந்து தேற்கு சமீபத்தில் எதிரே துல்லியோடி வந்ததென்றால் என்று என்ன வேண்டுவதாக இருக்கின்றது அதலால் அக்கன்றை அதன் விதியே இப்படிப்பட்ட ஆச்சரிய மரணம் செய்வித்தது அன்றி உமது புத்திரன் செய்வித்தல்ல இந்த காரியம் இப்படியிருக்க புத்திரன் கொன்றான் என்று அவனை நோவதும் அவனை பெற்றதனால் பழிவந்தது என்று உம்மை நீர் நோவதும் எய்தவன் இருக்க அம்பை நோவது போலவும் அம்பு செய்து கொடுத்த கருமானை நோவது போலவும் அல்லவோ இருக்கின்றது நீர் சகல கலைகளையும் கற்று கேள்வியில் மிகுந்து அரசர்களெல்லாம் புகழ்ந்து கொண்டாடத்தக்க தன்மையுடையவர் உமக்கு இது விஷயத்தில் நாங்கள் விரித்து சொல்ல வேண்டுவதென்ன இனி துன்பப்படுவதை விட்டு உயிர்கொலை தம்மையறியாது நேரிட்டாலும் பிறர் செய்ய கண்டாலும் அதற்கு தக்க சாந்தி செய்து கொள்ள வேண்டுமென்றும் விதிப்படி வினைவசத்தால் நேரிட்ட இந்த கன்றின் கொலைக்கு முன்னிலையாக இருந்த உமது புத்திரனையும் பெரியோர்களை கொண்டு இதற்கு தக்க பிராய சித்தத்தை அறிந்து செய்விக்க வேண்டுவதே உமக்கு முறை என்று சொன்னார்கள்